ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேலிய விமானங்கள் ஈராக்கின் ஒசிராக் அணு உலை மீது குண்டு வீசி தாக்கி அழித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிலிப்பைன்ஸில் பின டூபோ எரிமலை வெடித்ததில் அதன் எரிமலை கொழும்புகள் மற்றும் சாம்பல்கள் 7 கிலோமீட்டர் உயரத்திற்கு பரந்தன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விடுதிகளில் இருந்து தமிழர்கள் அனைவரும் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஆண்டு மகேஷ் பூபதி இந்திய டென்னிஸ் ஆட்டக்காரர் ஆயிரத்தி ஆண்டு ஹெலன் ஐவர்சன் அமெரிக்காவின் கோடைப்பந்து ஆட்டக்காரர் இந்நாளில் மறைந்தவர்கள்